திருமுகம் பன்னிரண்டு பாலும் நீரும் போலும் பார்ப்பன ஸ்நேகம் 7 5 ஆயிரத்து என் மனத்தில் இடைவிடாது விளங்குகின்ற குணமணியாகிய சிரஞ்சீவி இரத்தின முதலியாருக்கு சிவானுகிரகத்தால் தீர்காயுலும் சிவக்ஞானமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக தமது சுப விபவங்களை அடிக்கடி கேட்க விருப்பமுள்ளவனாக இருக்கின்றேன் நான் வைகாசி மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே அவிடம் வருவேன் அவசியம் தியாகராஜப் பெருமானையும் உன்னையும் காண வேண்டும் என்கிற விருப்பம் விசேஷம் உள்ளவனாக இருக்கிறேன் ஆதலால் வருவது நிச்சயம் நிச்சயம் இது அன்றி பகவத்பத்தியில் சிறந்தவராகிய வரதாச்சாரிய சுவாமிகள் திருவைந்திரபுரத்துக்கு வந்ததாக கேள்விப்பட்டேன் அந்த சுவாமிகளை சென்னப்பட்டணத்தில் தாம் கண்டால் ஒன்று சொல்ல வேண்டுவது அதென்னவெனில் பாலும் நீரும் போலும் பார்ப்பன ஸ்நேகம் என்று நான் தெரிவித்ததாக தெரிவிக்க வேண்டும் வேணும் சிரஞ்சீவி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் சித்திரை இருபத்தி ஏழு இஃது சென்னப்பட்டினம் பெத்தநாயக்கன் பேட்டை ஏழு கிணற்றண்டை வீராசாமி பிள்ளை திரு கலெக்டர் எதிர்வீடு ஸ்ரீ முதலியார் இரத்தினம் முதலியார் அவர்